வாக்கு சித்தம் பண்ணி எடுக்குது வாக்கு பிராணம் வாக்குனாலே இந்திரியங்கள்லாம் எடுத்து ஒரு பக்கத்துக்கு சப்தம் அப்புறம் பிராணம் பிராணங்கிறது மூச்சு காத்து மட்டும் இல்லை பிராணங்கிறது சித் சக்தி சித்தமா இருக்கிறதும் பிராணம்தான் நம்ம உள்ள இருக்கிற எல்லா எனர்ஜியும் பிராணம்தான் பிராணோபாசனைக்கு அப்புறம் தான் வேதத்துல பிரம்ம நம்ம வைதிக கர்மானுஷ்டானங்கள் பூரா பிராணந்தான் நம்ம வைதிக கர்மானுஷ்டானங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே பிராண வித்யாதம் ஒரு பிரம்மச்சாரிக்கு பூணல் போடுறத அப்பா கேக்குறா நீ யாரோட சிஷ்யன் அப்படின்னு கேட்கிற கசிய பிரம்மச்சார் அந்த குழந்தை என்ன சொல்றதுன்னா பிராணசிய பிரம்மச்சாரியம் பிராணனோட பிரம்மச்சாரி குரு யாரு பிராணன் நீ யாரு கிட்டேந்து படிச்சுக்கணும் பிராணன் கிட்டே இருந்து தான் படிச்சுக்கணும் எல்லா யோகாசனங்களும் அனுஷ்டானங்களும் எல்லாமே என்னதுன்னா இந்த பிராணனை நம்மளை ஏத்துக்கணுமோ இல்லையோ கொஞ்ச நாளைக்கு நடந்து அவருக்கு சேவை பண்ணி அவரை கவனிச்சு அவரை பார்த்துட்டு அவர் நல்ல குருவா இருந்தா உமன கவனிச்சு பார்த்து அவரோட ஸ்ரத்தை ஜெனுவின்னஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏத்துக்கிறாரு இல்லையா இது மாதிரி பிராணாயாமத்துக்கு முதல் ஸ்டெப்பும் என்னதுன்னாக்கா இந்த பிராணனோட பின்னால நடக்கிறது இந்த பிராணன் பின்னால் நடக்கிறது என்னன்னா பிராணனை கவனிச்சு இருக்கும் பிராணனை அன்போட கவனிச்சு பிரத்யவேக்ஷனம் பண்றோம் அப்புறம் பார்த்தா பிராணம்னா முதல்ல நம்ம மூச்சு காத்து தான் அப்புறம் தெரியறது பிராணம்தான் ஹார்ட் ஒர்க் பண்றது பிராணம்தான் பிளட் பம்பு பண்றது பிராணம்தான் டைஜஷன் பண்றது பிராணம்தான் உள்ள சித்த ரூபத்துல சூட்சமாக ஆக மனசா இருக்கு சித்தமா இருக்கு பிராணம்தான் புத்தியா இருக்கு பிராணம்தான் விருத்தியா இருக்கு வைதிக சமையல ரெண்டுதான் இருக்கு ஒன்னு ஆத்மா ரெண்டு பிராணம் முடிஞ்சு போச்சு அந்த பிராணனே தான் ஸ்தூலமாகறது அன்னமாகறது சூக்ம ஆகுறது மனசாகிறது அப்படி எடுத்து விடலாம் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணினோம்னா ஒரே பிராணசக்தி ஸ்தூலமான ஜடமாயிடும் சூக்மமான மனசாயிடும் அன்னம் சாப்பிடம் அன்னம் வெறும் இதுலேந்த அதுபா இது அன்னே தபஸ்தபா மேதையா மனீஷா மனீஷா மன அப்படின்னு போரது மனசா ஷாந்திஸ்மிருத்தம் விஜயான ஆமா வேதயத்தில் அப்போ சாப்பிடுற அன்னத்துல இருந்து என்ன வருது பிராணன் எனர்ஜி வருது எனர்ஜி எதுக்கு தபஸ் பண்றதுக்கு தபஸ் பண்றதுக்கு எனர்ஜி கிடைக்கணுமோ இல்லையோ அதுக்கு அண்ணம் அண்ணம் கொடுத்தான் யாரு கண்டா அவன் ஞானத்தை அடையலாம் பசிக்கிற வயதுக்கு கொஞ்சம் அன்னம் கொடுத்தானா அது ஞானம் வேற போயிடலாம் அதனால தஸ்மா அன்னம் ததத் சருவானி ததாதி ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுறது நீ எல்லாமே கொடுக்கற அன்னையோ அன்னையோட சேர்த்து பிராண வித்யா இருக்கு அபானஹா வியானா சமானா உதானா எல்லாம் எடுத்துக்கணும் ஹிருதி பிராணோ உதயபான சமோனாபிமண்டலே உதான கண்ட தேசஸ்தியான சர்வசரீரக ஹயத்துல பிராணன் வெளியில போறது அபானன் வயத்துல ஜீர்ணம் பண்றது சமானன் கண்டத்துல இருந்துட்டு குர்குரா இதை லாஸ்ட்ல எடுத்துட்டு போகுது உதாரணம் சரீரத்துல ரத்தத்தை பூரா சங்கம் வியாபிக்க வைக்கிறது வியானன் இப்படி ஒரு ஒரே சக்தி அஞ்சு வேலையா பண்றது அதுவே பிரம்மணே லாஸ்ட்ல என்னது எல்லாம் அதுக்குள்ள அடங்கி விடும் அந்த பிராண வித்தியை பண்ற இடத்துல தான் உபனிஷத் பிராண வந்து லைஃப் பூராவும் பிராண விவாகங்கிறது ஒரு பிராணவித்திய தான் யஜம்ங்கிறது ஒரு பிராண வித்தியதான் பிராண தான் நம்ம பாரதிய சனாதன சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணியிருக்கா வெஜிடேரியனிசம்னு ஒன்னு இருக்கு பாருங்கோ அதுதான் நமக்கு சொல்லிக்கலாம்னா ஒன்னு இருக்கு வெஜிடேரியனா இருக்கிறது சசிய ஆஹாரம் ஆனா பார்த்தா அது நேச்சுரல் இல்லை பிரகிருதிய தபால லிச்ச ஒரு பெரிய விபூதி அதைந்த அப்புறம் தான் தெரிய பொறுத்தோங்கிறது கிடைக்காது என்னக்கா அது கிரீச்சர் பிராணி ஸ்வாவமா இருக்கிறதுனால மிருகஸ்வாவமாக அதை தாண்டதுக்கு யக்ஞம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி யஜ்னத்துல மிருகபலி எல்லாம் கொடுக்கறா புத்தர் வந்து ஏதோ அதை கருணையால தடுத்துட்டார் எல்லாம் பிரச்சாரம் பண்றா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல மேக்ஸிமம் மீட்டிட்டு புத்திஸ்ட் தான் அவாதான் மாம்ச பக்ஷணம் இல்லாதவா இந்த யக்ஞம் ஒரு கம்யூனிட்டி மட்டும்தான் இருக்கு இதை சாப்பிடாம இருக்கிறவா இந்த யஜம் யாகம் பண்ணினதே எதுக்குனாக்கா மாம்ச போஜனம்ங்கிற ஒரு ஸ்வபாவம் மனுஷனோட நம்மளாம் இப்ப யஜம் பண்ணல நம்ம சாப்பிடாம இருக்கோமேனா பூர்வீகால் பண்ணி பண்ணி பண்ணி அப்படி ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணி நமக்கு கிப்டா கொடுத்துருக்கா இந்த கிப்ட் நமக்கு எப்ப தெரியும் நம்ம இழந்துட்டோம் தான் தெரியும் பின்ன நம்மளால பிடிச்ச எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டம் பிரகிருதியில இந்த சின்ன ஒரு விஷயத்த பிடிச்ச ரொம்ப கஷ்டம் சும்மா நமக்கு எது எது விலையே தெரியாது தெரியும் அத நம்ம எப்ப லூஸ் பண்றோமோ அப்புறம் அதெல்லாம் கொண்டு வர முடியாது நம்மட்டு அந்த வேறு தண்ணி விட்டு மரத்தை வளர்த்தி நம்ம கொண்டு வந்திருக்கா ஃப்ரூட்டுக்கு இந்த மரம் வளர்த்தோட கஷ்டமே தெரியறதில்ல அது போச்சானா அப்புறம் தெரியும் ால மாசம்ோஷத்தை நிவர்த்தி பண்ணினா ரிஷிகள் கொஞ்சம் பேருக்கு தான் முடியும் கொஞ்சம் பேர் கொண்டு வந்தா அப்படி அதே போல விவாகம் அதுவும் இல்லை எந்த எல்லாரும் இன்னைக்கு கேட்கறதே அதுதான் மிருகங்கள்லாம் என்ன கல்யாணமா பண்ணிக்கிறது நேச்சுரல் இல்லை தபஸ் ரிஷிகள் கொண்டு வந்த ஒரு வழி ஒரு காலை எடுத்து வெளியில் வச்சா போச்சு இப்ப பாரு கால எடுத்து வெளியில வைக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சோட போய் நிற்கிறது ரயில் தண்டவாளத்தில் போயிட்டு ரூட் இருக்கு வெளியில கால வச்சா இல்ல அது ஒரு பிராண அந்த பிராண வந்து ஒரு டிராக்குள்ள போட்டு போய் கரையை தருத்துக்கு ரிஷிகள் எத்தனையோ காலமா யத்னம் பண்ணி யாத்னம் பண்ணி ஒரு டிராக போட்டு நம்ம கையில கொடுத்துட்டா அவ வெளியா போயே போயிடுவோம் இருக்கே பிராண வித்யா தான் ஏ பகவத சமாப்த பிராணோபாசன பிரம்ம வித்யாரி முடிச்சுட்டு நாங்க பிரம்ம வித்தியை தொடங்குறோம் அப்படின்னு பிராண உபாசனையே வாழ்க்கை அந்த ஆர்டர்ல போட்டு அந்த டிசிப்ளினுக்குள்ள போட்டு எப்படி ரிஷிகள் வழி காட்டி கொடுத்தாலோ அப்படி எல்லாம் இருந்து அப்படி இருந்து நம்ம தெரிஞ்சு இருக்க அப்பா புள்ள அப்பா புள்ள பேரன் கொள்ளு பேரன் வந்து வந்து வந்து வந்து வந்து சகஜமா மூச்சு காத்து போல அத அப்புறம் அதுக்குள்ள இந்த ஞானம் விளக்கை ஏற்கற போது பிரதிபந்தம் இல்லாம சொல்லிக்கிறது என்ன ஒரு அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கா என்ன அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கா என்ன கிருப்ப பண்ணிருக்கா அந்த பரம்பரைக்கு எத்தனை நமஸ்காரம் பண்றது எப்படி ஆராதனை பண்றது எப்படி கிராட்டிடியூட கொடுக்கறது நமக்கு தெரியவே இல்லை நமஸ்காரம்ன்றதை ஒண்ணும் பண்ண தெரியல அனுசரிக்க முடிஞ்சு என் தொழில் பணி செய்து என் கடன் அந்த கடன் தீரணமான அதுதான் வழி அதனாலி பிராணஹ் போகும் பிராணம் நிக்கிறோம் நம்ம சக்ஷு கண்ணு கண்ணு வந்து நன்னா இருக்கட்டும் நல்ல விஷயங்களை பார்க்கட்டும் பகவத்தர்சனம் பண்ணட்டும் தேவதா தர்சனம் பண்ணட்டும் கங்கையை பார்த்து இருக்கட்டும் நல்ல ஆரோக்கியமா சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு கண்ணு இருக்கட்டும் பார்க்க வேண்டிய விஷயங்களை கண்ணு பார்க்கட்டும் எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்காம இருக்கட்டும் அந்த கண்ணுங்கிற தேவதை நம்மள அனுகிரகம் பண்ணட்டும் கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணூனை காணுவது எவர் பார் அருணாச்சல இல்லையா அந்த கண்ணுக்கு கண்ணாய் இருக்கிற ஒரு கண்ணு உள்ள சித்திருக்கு அத பாக்கறதான் கண்ணால பாக்கணும்ங்கிற தன்னம் தீரும் இதெல்லாம் தன்னம்னு பேர் இதுக்கலாம் கண்ணால இதை பார்க்கணும் காதால அதை கேட்கணும் மூக்கால இதை முகரணும் இல்லையா ருக்மிணி தேவி பாகவதத்துல கிருஷ்ணனுக்கு எழுதி விடுறான் என்ன சொல்றான்னா திருஷி மதாம் அகிலார்த்த லாபம் இந்த கண்ணு இருக்கிறவனுக்கு ஒன்னு பார்த்து விட்டானா அப்புறம் ஒன்னும் பார்க்க தோணுது நீ இப்படி பாக்குற வஸ்து இல்லையா இப்படி எதையும் பார்த்து தன்னம் தீராது அப்படின்னு உள்ள திருப்பி பார்த்துனா அந்த தன்னம் திறந்துடுது தன்னை பார்த்து விடுத்தானா தண்ணம் அந்த கண்ணு என்ன பண்றது திருப்பி தன்னை பார்க்கறது லோச்சனம் ரொம்ப பிரதானமா இருக்கிறது கண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு லோச்சனமாக இருக்கு வேதம்ங்கிறது ஒரு கண்ணு தான் அது ஒரு நேத்திரம்தான் நமக்கு உபநேத்திரம்தான் அது அதனால தான் உபலோச்சனம் உபநயனம் அதனால தான் பூனலுங்கிறது வேத பிரதிநிதிதம் உபநயனம் இன்னொரு கண்ணு குருகிட்ட கூட்டின்னு போடுற நயனம் மட்டும் இல்லாது அது அது ஒரு நயனம்தான் பகவானை பார்க்கறதுக்கு இருக்கிற கண்ணு அது அப்ப ஆப்யந்து மமாங்காணி வாக் பிராணஹா சக்ஷு ஸ்ரோத்ரம் காது இருக்கே நல்ல விஷயங்களை ரொப்புறதுக்கு ரெண்டு ஓட்டை போட்டு ஒரு உண்டியப்பட்டி வச்சிருக்கோம் சரீரம் மயகாணத்து மாரிமங்கோவில் வச்சிருப்போம் இப்போ கூட ஸ்டீலில் போட்டு அப்படி வச்சிருக்கப்ப சில இடத்துல இங்க ஒரு ஓட்டை இங்கே ஒரு ஓட்டை இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லாம் இந்த அதுலேருந்து பத்து வயசா வாங்கிட்டு போய் அதுக்குள்ள போடுறோம் எதுக்கு போடுறதுன்னா டிங்னு சத்தம் கேக்கும் இப்படி போட்டாச்சுன்னா இந்த காது இந்த ஹுண்டியல்ல போட்டால் ஹுண்டி எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க அதுல இப்படி போட்டுதானா உள்ள போய்ட்டிங்னு விழற சத்தம் கிடைக்கும் அதுக்காக அதுலேயும் ரொம்ப சமத்து இயற்கையில பசைய போட்டு உள்ள போட்டு எடுத்துடுவான் அந்த மாதிரி எல்லாம் கிராமங்கள்லாம் இருக்கணும் அப்பதான் தெரியும் அதெல்லாம் சாமர்த்தியம்னா என்னன்னு தெரியும் இங்க ஒரு ஓட்டம் இங்க ஒரு ஓட்டம் நமக்கு ரெண்டு ஓட்ட தந்திருக்காரு அந்த ஓட்ட எதுக்குன்னா அது ஒரு சேகரிக்கிற பொட்டி ஸ்ருதசம்பருதையா பக்தியா ஸ்ருத சம்பரணம் பண்ணு சிரவணம் பண்ணி சிரவணம் பண்ணி சேர்த்துக்கோ அனுபூதியம் பண்ணிக்க ஸ்ருதசம் பக்தியா கண்ண மெதுவா அந்தர்முகம் பண்றோம் வாக்க மெதுவா அந்தர்முகம் பண்றோம் அனாவசியமா பேசாம வேண்ட பேச்சிலிருந்து நிறைய சம்சாரம் வந்து விடுறது நமக்கு அதனால வாக்க உபாசனை பண்ணி அந்தர்முகம் பண்றோம் அப்புறம் பிராணனை உபாசனை பண்ணி அந்தர்முகம் பண்றோம் பிராணம் தான் பசி தாகம் எல்லாமே அதை எல்லாம் உபாசனை பண்ணி தாளத்துக்கு கொண்டு வந்து மெதுவாக்கி அந்தர்முகம் பண்றோம் கண்ணை உபாசனை பண்ணி அந்தர்முகம் பண்றோம் காத சாஸ்திரங்களை சிரவணம் பண்ணி சத் சங்கத்தில் உட்கார்ந்து அந்தர்முகம் பண்றோம் சச்சுகுரம் அப்புறம் அதோ பலம் பலம் இந்த கேட்கறோம் பார்த்தீங்கன்னா சத் அது எனக்கே தட்சிணையா கொடுத்துட்டு போனா பலம் இல்லையா அர்த்தம் அத கேட்டு இங்கேயே கொடுத்துட்டு போயிடுறது இல்லையா அத வந்து வாழ்க்கையில வரபோது சந்தர்ப்பத்துல ஞாபகம் எப்ப வேணமோ அப்ப இந்த சாஸ்திரம் வந்து நமக்கு ஒத்தாசையா இருந்துதானா பலம்னு பேரு அந்த பலம் யாருக்கு இருக்கோ அவன் பாலஹா அவன் குழந்தையான் குழந்த மாதிரி இருப்பான் ஞானின்னுமே குழந்தை மாதிரி இருப்பேனா ஞானி நகம் கடிச்சுட்டு உட்காந்து அர்த்தமா இல்லை குழந்தை மாதிரி இருப்பேன்னா ஞானி என்ன ட்ரெஸ் போட்டுக்காம நடக்கிறதுனால குழந்தையா இல்ல உபநிஷத் கிளாஸுக்கு போனா குழந்தை மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கு பொட்டி பாட்டில் வாங்கி கொடுத்து நிப்புள் போட்டு இப்படி வச்சிருந்து அடுத்த நாளைக்கு உபனிஷத் கிளாஸ்க்கு வந்துதானா நேர வேற இடத்துக்கு கூட்டின்னு போயிடுவான் இல்லையா அது குழந்தையா குழந்தைன்னா என்ன நடத்தம்னா பலம் யாருக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பலம் எத்தனை பெரியவனாலும் கூட சொன்ன குழந்தை நகரத்தை கட் பண்ணி விட்டா கட் பண்றவரை பேசாம இருந்துட்டு என்னோட நகத்தை திருப்பி ஒட்டி வெயின்னு எழுதுதான் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னும் பண்ண முடியாம இருந்து சின்ன சின்ன குழந்தை அது சாதிக்க அதெல்லாம் கேட்கும் அது அடம் பிடிக்கும் எவ்வளவு பெரியவாள் அது குழந்தைக்கு வியாகரணி தான் அர்த்தம் வச்சுக்கலாம் ஞானிக்கும் அன்னேன பிராணாக பிராணி பலம் பலேன தபா பலத்தினால என்ன பண்றான் தபஸ் பண்றான் தபஸ் பண்றதுக்கு இருக்கிற எனர்ஜி சக்தி டீப் எனர்ஜி சும்மா வெளிப்படி எனர்ஜி போராதே நமக்கு சத்துவ குணம் வேணும் இருந்தால் வெளிப்படி காரியம் எல்லாம் அந்த எனர்ஜி நமக்கு லோகத்தில் அந்த எனர்ஜி வந்து சாப்பிடுறோம் சாப்பிடுறோம் இன்னும் மேல மேல நம்ம கலப்பின் உலக விஷயத்துக்கு தான் திருப்பிட்டு இந்த எனர்ஜி வந்து நம்மளை சுத்தம் பண்ணி ஸ்புடம் பண்ணி தபசால அப்படியே பியூரிஃபை பண்ணி டிஸ்டில் பண்ணி எடுக்கிற போது ஒரு பலம் வருது அந்த பலம் என்னதுன்னா நம்மளை தியானம் பண்ண சொல்றது பக்தி பண்ண சொல்றது பகவான் நாமத்தை ஜபம் பண்ண சொல்றது ஆராதனை பண்ண சொல்றது ஆத்ம விசாரம் சொல்றது ஆழ்ந்து உள்ள முழுக சொல்றது அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கே அந்த எனர்ஜிக்கு பலம்னு பேரு அந்த பலம் ஈஸ்வரங்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும் அந்த பலத்தை பகவான் கிட்ட பலம் நீ பலம் எனக்கு பலம் கொடு நீஜஸ் எனக்கு ஓஜஸ் கொடு நீ தேஜஸ் எனக்கு தேஜஸ் கொடு நீ பிராணன் எனக்கு பிராணம் கொடு எல்லாம் வேதம் கேட்கறது பகவான் கிட்ட கேக்கிறது அபிஷேபம் பண்ணி எடுக்கிறது அந்த அந்தரியாமியை கிட்ட பிரார்த்தனை பண்ணி குழந்தைகள் வந்து நச்சு பிடுங்கின் இருக்குமே இதை வாங்கிக்கூட இதை வாங்கிக் கொடு அந்த மாதிரி உள்ள இருக்கிற தேவத சாதகம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணும் விஷயத்தை பிரார்த்தனை அந்த அந்தரியாமியா இருக்கிற தேவதே இருக்கணும் நமக்கு கரையத்திற்கு இருக்கிற மார்க்கத்துக்கு அந்த அம்மாவோட சாதி தும்பு பிடிச்சுன்னு நடந்துட்டே இருக்கணும் சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா விரலையும் போட்டு அம்மாவோட புடவை விடவே விடாது எங்க போனாலும் பின்னால நடந்து இருக்கணும் அந்த மாதிரி அந்த ஸ்ருதிஜனிய விடாம உபனிஷத் மாதாவை விடாம பின்னால நடக்கிறவன் தான் சாதக ஸ்ரோத்ரிய அதனால இங்க வந்து அதோ பலம் பலம் வரட்டும் எல்லாத்துக்கும் மேல இதுலேயே இதெல்லாம் சரியா சுத்தம் பண்ணினோமான அத்தா இங்க இங்க அதம் இதுக்கப்புறம் அப்படின்னு எடுத்துக்கலாம் வாக்குப் சக்குசு ஸ்ரோத்ரம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்தானா ஒரு பலம் வரும் அப்பதான் அந்த டிஸ்டல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி நமக்கு ஒரு எனர்ஜி தான் இருக்கு அது வெளியில போக போக ஜட வஸ்து ஜடாத்மிகா சுத்தம் சித் சக்தி சேதனா ரூபா அசுத்தமான ஜடசக்தி ஜடாத்மிகா ஜடத்துக்கு போய்டும் அந்த டிஸ்டல் பண்ண பண்ண முன்னா சுத்தம் சுத்தமாக ஆக ஒரு பலம் வரும் அந்த பலம் நம்மள லௌகிக விஷயங்கள்ல இருந்து கரையத்தும் வைராக்கியத்தை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் சமாதி நிலைய கொடுக்கும் பிராம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும்னு தோணும் தியானம் பண்ணணும்னு தோணும் சாதனை பண்ணணும்னு தோணும் யோகாபியாசம் பண்ணணும்னு தோணும் சத்சங்கத்துல கலந்துக்கணும்னு தோணும் மகான்களை நம்மகிட்ட இழுக்கும் நம்மளுக்கு அவாகிட்ட ஒரு ஆகர்ஷணத்தை கொடுக்கும் இது அந்த சக்தி பண்ணக்கூடிய மேல அதுக்கு பலம்னு பேரு ிய இந்திரியங்கள் என்னென்ன இந்திரியங்கள் இருக்கோ நாக்குனாலே ரெண்டு காரியம் பண்றது பேசவும் செய்யறது சாப்பிடவும் செய்யறது டேஸ்ட் பண்றது மூக்குன்னா முகர்றது அதுபோல ஸ்கின் தொட்டு தெரிஞ்சுக்கிறது கை எடுக்கிறது அதெல்லாம் கர்மேந்திரியம் வாக்பாணி பாதபாயு உபஸ்த இதெல்லாம் கர்மேந்திரியம் கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்குங்கிறது எல்லாம் ஞானேந்திரியம் இந்திரியங்கள் எல்லாம் இந்திரியாணி சசருவாணி எல்லாம் வந்து எனக்கு ஆப்பியாயந்தூ என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை என்னோட நான் உபனிஷத் படிக்க போறேன் உபனிஷத் சிரவணத்துக்கு இது ஏதாவது இல்லாம இருக்கட்டும் இங்க வரத கரெக்டா காதச்சுடுதுன்னா என்ன பண்றது கஷ்டப்பட்டு ஃபிளைட்ல இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க வந்த அப்புறம் டே கங்கையில மொழிகினப்போ உள்ள ஒரு பிபிசி ரேடியோ கேடு வந்தா கேட்கற மாதிரி ஒரு சத்தம் ரேடியோ கேடு வந்ததுக்கு ஸ்டேஷன் போட்டாங்க ஒரு சத்தம் கேட்கும் பாட்டு மட்டும் கேட்காது அசலாத்து மிக்சி கேக்கும் அது எல்லாம் கேட்கும் அந்த மாதிரி காதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் வந்துட்டே இருந்து வச்சுக்கோங்களேன் அப்புறம் இப்படி உபனிஷர் பண்றது நிவாரணார்த்தம் சிரவணத்துக்கு இருக்கிற பிரதிபந்தத்தை நீக்கி கூட பிள்ளையார முதல்ல ஆராதனை பண்ணி விநாயகரை ஸ்துதி பண்றோம் இல்லையா என்னத்துக்கு வேணும் இந்த நம்ம ஏதோ பேசணும் இல்லையா அந்த பேசுறது நமக்கு பலவத்தாகனமான சத்தத்தின் சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அதுக்குதான் அவர் ஆராதனை இது ஒரு சத்தம் நான் ஒரு சத்தம் போடுறேன்னே அந்த சத்தத்துக்குள்ள சதாசிவம் அவர் தான் காட்டி தரணும் உங்க அந்த சத்தத்துக்குள்ள சைதன்யத்தை பிரகாசப்படுத்தணும் மகாவாக்கிய பொருளை பிரகாசப்படுத்தணும் சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி ஒத்துழைக்கட்டும் சர்வம் பிரம்ம உபனிஷதம் பிரம்ம எல்லாம் அந்த பிரம்மஸ்வரூபமே என்கிற அனுபவம் ஒரு விஷயம் சொல்றார் யாம் மாமாம் பிரம்ம நிராகரோ நான் வந்து இந்த பகவானை பிரம்மத்தை நிராகரணம் பண்ணாம இருக்கட்டும் நிஷேதம் பண்ணாம இருக்கட்டும் லெட் மீ நாட் இக்னோர் எத்தனையோ ஜென்மாவில வந்து நான் ஆத்மாவா எனக்கு கிடைச்சிருக்கிற பகவான அவகணனை பண்ணியே படிச்சுட்டேன் வித்தியமான ஆத்மனா திரஸ்கரணாது சர்வேபி ஆத்மஹன சங்கராச்சாரியர் என்ன சொன்னார்னா நிரந்தரம் பிரகாசிச்சு ஆத்மாவந்துட்டே யூ ஹவ் கம்மிட்டெட் ஸ்பிரிச்சுவல் சூசைடு தற்கொலை பண்ணிட்டான் பாவம் ஆத்மாவைட்டாங்க ஈஸ்வரனே அனுச்சுட்டாம் எப்படி ஹனிச்சுட்டானா என்னது மகாபுருஷர் வீட்டுல வந்து கவனிக்காம இருக்க நிரந்தரம் அவன் பார்க்க மாட்டானா பார்க்க மாட்டானா வெயிட் பண்ணி ரெண்டு கை விரிச்சுட்டு உட்காந்து இருக்கான் கட்டிக்கிறது தன்னை பிரகாசப்படுத்துறது இவன் வந்து அந்த பக்கம் அந்த உள்ள இருக்கிற பொருள் இவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை பரமார்த்தரணம் பண்றதுங்கிற ஒரு பெரிய பாபம் அந்த பாபத்துக்கு இருக்கிற பனிஷ்மெண்ட் தான் நமக்கு லைஃப் திருப்தி வரல அதனால மறுபிறப்பு திருப்தி எப்ப வரும் உள்ள இருக்கிற வஸ்து பார்த்தா திருப்தி வந்துடும் ஆத்ம திருப்தி அதனால் மாஹம் பிரம்ம நிராகரோ நாம் வந்து பிரம்மத்தை நிராகரணம் பண்ணாமல் இருக்கணும் மாஹம் பிரம்ம நிராகரியாம் மா மா பிரம்ம நிராகரோத் நாம் வந்து பகவானை விடலைன்னா பகவான் என்ன விடமாட்டார் ஆனால் பகவான் நம்மளை விடமாட்டார் ஆனால் நம்மளுக்கு பகவானு அம்ம பிடிச்சுட்டா தான் நமக்கு தெரியும் அதோட பெருமை அதுதான் அந்த தேவாரம் சொன்னேனே என் தொழில் என் கடன் பணி செய்து தொழில் அடியனையும் தாங்குதல் பகவான் நம்மளை தாங்கிட்டு தான் இருப்பார் நமக்கு வேண்டதெல்லாம் இருக்காரு பஞ்சாயத்து எல்லா குழந்தைக்கும் கர்ப்பத்துக்குள்ள இருக்கிறத அவர் கொடுக்கத்தான் கொடுக்கிறார் இல்லையா அதே போலதான் இப்பவும் ரக்ஷிதா யா கர்ப்பே யார் சரட்சிதா ரக்ஷிதா யோ கர்ப்பே இப்பாத்தான் இப்ப வந்து நினைச்சுக்கிறோம் வயதுக்குள்ள நம்பிக்கை இருந்தது நம்பிக்கை இருக்க நம்பிக்கை கவலை இல்லாம இருப்போம் நம்பிக்கை இல்லையான நெனைப்பு வரும் அதான் வித்தியாசம் அப்போ மாஹம் பிரம்ம நிராகரோ பிரம்மமும் என்னை விட்டுவிடாம இருக்கட்டும் பகவானும் என்னை வந்து இவன் வந்து போட்டோம் அப்படின்னு நம்ம வழிக்கு இல்லை போட்டோம் அப்படின்னு தள்ளாம இருக்கட்டும் பகவானே என்னை தள்ளிவிடாதே மாஹம் பிரம் மாமா பிரம்ம நிராகரோ அப்படி அநிராகரணம் அஸ்தூ அநிராகரணமே நான் ஸ்பிரிச்சுவல் லைஃபை இக்னோர் பண்ணக்கூடாது இந்த அத்தியாத்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப சின்னதா கணிச்சுட்டு பின்ன பாத்துக்கலாம் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு அல்லாட்டா அது வந்து செகண்ட் இம்பார்டன்ஸ் கொடுக்கப்படாது ராமகிருஷ்ணன் சொல்ற மாதிரி ஒன்னுன்னு போட்டதுக்கு அப்புறம் ஜீரோ ஜீரோ போட்டா வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கும் ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோ போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்ல போய் ஒண்ணு போட்டா நெகட்டிவ் வேல்யூ இல்லையா வாழ்க்கையில எல்லாத்தையும் வண்ணினதுக்கு அப்புறம் இருந்தா கொஞ்சம் டைம் இருந்தா ஏதோ ரிஷிகேஷ்ல ஏதோ சொல்றாங்க ஏதோ கேட்டுட்டு வருவோமே ஏதோ வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு ஏதோ இதுவும் ஆகட்டுமே அப்படின்னு வந்து ஏதோவாவே இருக்கும் அப்படி இல்லாம அதுதான் வாழ்க்கைக்கு முக்கியம் தெரியற ஜீவன் இருக்கே சட்டன்னு கரையறிடும் இது நம்ம வாக்கியம் இல்லவே என்னோட அப்படியே வேத ரிஷிகள் மந்த திரஷ்டாக்களா சொல்ற அதனால நான் வந்து பிரம்மத்தை நிராகரணம் பண்ணாம இருக்கட்டும் பாவய்தான் அதனால ஆத்மாவில நிசேஷ ரத்தி அந்த ஆத்மாவில அந்த ரத்தி வரபோது ஒரு ஆனந்தம் வரும் ய உபநிஷத் சு தர்மாக ஞானம் வரபோது உபனிஷத்து என்னென்ன லட்சணங்களை சொல்றதோ தர்மங்களை சொல்றதோ ஞானியோட லட்சணங்களை சொல்றதோ சத்தியம் தபஸ் முதலான என்னென்ன சொல்றதோ எல்லாம் உபனிஷத்துல சொல்லப்படுறதெல்லாம் தேமயி சந்து தேமயி சந்து உபனிஷத் பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிஷியன் பிரார்த்தனை பண்ணிக்கிறான் எனக்கு லைஃப் பூர்ணமாறதுக்கு வாழ்க்கையில நிம்மதி வர்றதுக்கு அவுபிஷமான ஸ்பிரிச்சுவலா என்னென்ன fragrance மகான்கள் கிட்ட நாம பாக்கிறோமோ ஞானிகள் கிட்ட என்னென்ன ஒரு நிலையை பார்க்குறோமோ எது எது ஸ்ருதி சொல்றதெல்லாம் இவா கிட்ட தெரியறதோ எது எது இவா சொல்றோ அதெல்லாம் ஸ்ருதியில இருக்கோ அந்த லக்ஷணங்கள்லாம் எங்கிட்ட வந்து பிரகாஷிக்கட்டும் என்ன வந்து அந்த ஸ்ருதி ஜனனி ஸ்ருதி மாதா அனுகிரகம் பண்ணி அந்த உபனிஷிஷதமான தர்மங்கள் அந்த தர்மியாது அனபேதம் தர்மம் தர்மியம் தர்மாது அன பே அந்த தர்மத்திலேருந்து விலகாம இருக்கிற அந்த தர்மியம் அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்திர கருணை ஏவச்ச நிர்மமோ நிரகங்காரா சமதுக்க சுகக்ஷமி அப்படியெல்லாம் கீதையில பகவான் என்னென்ன லட்சணங்கள் சொல்றாரோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் எல்லாம் தே மை அந்த லக்ஷணங்கள்லாம் எங்கிட்ட இருக்கட்டும் எனக்கு இந்த அத்தியாத்ம வாழ்க்கை பரிபூர்ணமாகட்டும் அதுக்கு பகவானே அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணா ஸ்ருதி மாதாவே ஒரு ஆசிர்வாதம் பண்றா ஸ்வஸ்தி வஹ் பாராய தமசாத் உபனிஷத்து அம்மா என்ன ஆசிர்வாதம் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஸ்வஸ்தி எதுக்கு பாராய தாண்டதுக்கு எதை தாண்ட தமசா பரஸ்தாத் அந்த இருளை தாண்டி பிரகாசமான அந்த லோகத்தை போய் அடையறதுக்கு உங்களுக்கு எல்லாம் பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு உபனிஷத்து அம்மா கொடுக்குற ஸ்வஸ்திவ்பாராய்பரஸ்தா எல்லாரும் அந்த மங்களமான தாமத்தை அடையலாம் சாந்தி அடையலாம் அதுக்கு இந்திரியங்கள் மனசு சரீரம் நம்ம அனுகூலமான சாகச்சரியம் நம்ம குடும்பம் நமக்கு இருக்கிற ஆசிரமமோ குருவோ எல்லாத்துக்கிட்டே நமக்கு ஸ்ரத்த பக்தி கெட்டுப்போகாமல் இருக்கட்டும் இதுக்கெல்லாம் தான் பிரார்த்தனை ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நிறைய சர்க்கிள் இருக்கு என்னெல்லாம் சருக்கள் இருக்குன்னா ஒரு குரு கிட்ட கொஞ்ச நாளைக்கு இருந்தது ஆனா அவர் என்னென்ன பண்றார் பாப்பா அவர் என்னவோ ஆகட்டும் நமக்கு அவழ்கிட்ட பக்தி தான் நமக்கு ஞானத்துக்கு பலம் அதனால முதல்ல குருவை தேர்ந்தெடுக்கிற போதும் ஜாக்கிரதையா இருக்கணும் தேர்ந்தெடுத்தப்புறம் அந்த குருவை எப்படி பார்க்கணும் பரபிரம வஸ்துவா பார்க்கணுமே தவிர மனுஷனா பார்க்கப்படாது மனுஷனா பார்த்ததானா மானுஷிகமான எல்லாம் தெரிய தெரிய எது எது நம்ம உபாசனா வஸ்துவில் பார்க்குறோமோ அதெல்லாம் நம்மகிட்ட வந்துடும் அதனால சங்கராச்சாரியரை வாழ்லாம் கூட குருவை வந்து இன்னும் கோவிந்த பகவத் ஜடகட்டின் இருந்தார் மொட்டை அடிச்சா பிரார்த்தனையே பண்ணல சர்வ வேதா யாரு வேதாந்தால பிரம்மமோ அதுதான் அது அந்த சைத்தன்யம் அந்த ரூபத்துல பிரகாசிச்சு அந்த ஆதரவு கட்டுப்போகாம இருக்கணும் அந்த சம்பிரதாயத்துல சருக்கள் வந்துடும் அந்த ஷருக்க நாம விழுந்து போயிடுவோம் அந்த பக்தி கட்டுப்போகாம இருக்கணும் சரு போகாம இருக்கணும் போனா விமலானந்தூதினோட சம்ஸ்கிருத காலேஜில் பிரகாசனம் சங்கராச்சாரியரோட ரிலீஸ் பண்ணும் ஹிந்தியில வந்திருக்கு அத அவர் ரிலீஸ் பண்ற போது அந்த இடத்துல சொன்னார் சுவாமி சிவானந்தாக்கு பதினாலு வருஷம் சேவை பண்ணினு சிதானந்தாக்கு சிதானந்த சரஸ்வதி அவருக்கு ஐம்பது வருஷம் சேவை பண்ணி எல்லாம் வாழ்ந்திருக்க வாழ்ந்த ஒரு பழக்கம் அப்படின்னா ஒன்றும் ஆகறதுக்கு இல்லை இந்த அபிமானத்தை எப்படியோ தேர்ச்சி இல்லாம பண்ணணும் நிம்மதி வரணும் சாந்தி வரணும் பேரு புகழ் இதெல்லாம் வெறும் அதுக்கு எதுக்கும் இல்லாம அப்படியே அந்த பக்தியிலேயே போய் தன்னை தேர்ச்சி இல்லாமல் பண்ணிக்கிறா பாருங்க அதுக்குதான் தர்மாக உபனிஷத் சு தர்மாக சீக்கிரட் உபனிஷத்துனா இன்னொரு அர்த்தம் என்னதுன்னா சீக்கிரட்னு அர்த்தம் எல்லா அர்த்தம் உபனிஷத்துக்கு நிருப்தகாரர்கள் ரகசியம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டாங்க ரகசியம் என்னதுன்னா சிலதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாதான் தெரியுமே தவிர ஃபர்ஸ்டே சொல்ல முடியாது இல்லை பண்ண அதோட ஃப்ரூட் கிடைக்கும் ரஸ் இன்னொரு அர்த்த உடவையில் தாதோஹோ விசரணி உபனிஷத உபசர்க்கம் சேர்ந்து பிரத்யம் சூன்ய பிரத்யம் சேர்ந்து அதுக்கு அஜ்ஞான நிவர நிவாரணம் பண்ணக்கூடிய ஞானம் அப்படின்னு அர்த்தம் அந்த உபனிஷத்தை நாம இப்ப தொடங்கிருக்கோம் அதுல என்னென்ன தர்மங்கள் வந்திருக்கோ அதெல்லாம் நமக்கு லைஃப வந்து ஒரு நிறைவு கொடுக்கற சாந்திய கொடுக்கக்கூடியது அது பகவான் கிட்ட அதனால அந்த வித்தியை பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் என்ன பிரார்த்தனை இந்த மங்களமா இருக்குன்னா நமக்கு பத்திரமா நமக்கு இதை அனுகிரகம் பண்ணும் வாழ்க்கைக்கு இந்த அறிவை போல பலம் கொடுக்க கூடியது ஒண்ணும் கிடையாது இந்த அறிவு சரியா ஹிரதயத்துல பிரகாசிச்சு எங்கேயாவது தோஷங்கள் வராம தோஷங்கள்னால நமக்கு பாதிக்கப்படாம பூர்ணமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படி இந்த ஸ்ருதி ஜனனி கேன உபனிஷத்ங்கிற சாமவேத தளவகார பிராமணத்துல இருக்கிற உபனிஷத்துக்கு நாம பிரவேசம் பண்றோம் கேனோ உபனிஷத் நான் எதிரேன் முதல் மந்திரத்துக்கு போல இப்ப சாந்தி படம் தாச்சு ஆப்பயன் மமாணச்சுஸ்மோபலமிச்சிரமோபிரமாஸ் அக்கணம் மேஸ்தமேயுமாயிசன் மயிசன் ி இனிம கேனேஷிதம் அப்படிங்கிற ஆரம்பிக்கக்கூடிய ஸ்ருதியில நாம பிரவேசம் பண்ண போறோம் அதை நாம நாளைக்கு பிரபாதத்துல பார்க்கிறோம் அருணாச்சலிவரு அருணாச்சலிவ அருணாச்சலா அருணாச்சலிவருணாச்சலிவருச்சலிவருணாச்சல அருணாச்சலிவருணாச்சலிவருணாச்சலிவருணாச்சல அரு அரு மமாசி ம்மே தோனியம் மிச்சி அதித்த வேஷ்டம் குருமா தமநம் பச்சு